எல்லாம் செயல் கூடும் என் ஆனையம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையே தேகரநம பார்வதி பதையை அரையரமகாதேவாம் கோபிகாரமண கோவிந்தா கோவிந்தா வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் வல்ல ஞானமே வடிவமான விநாயக பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே மகாபாரதம் திரௌபதியம்மன் திருக்கல்யாணம் என்ற தலைப்பிலே பேசுவதற்கு மேற்கொள்கிறோம் வேதவியாசு பகவான் பீமஜனனும் இடும்பாவதியும் திருக்கல்யாணம் செய்து மறைந்த பீமனும் இடும்பியும் கூடி கலந்து வாழ்கிறார்கள் அவள் மனைவியிற்றிலே பீமனுடைய அம்சமாக திடகாத்திரமான அதிக பலமுடைய ஒரு பிள்ளை தோன்றுகிறான் அவனுக்கு கடோர்கஜன் என்று பேரிக்கிறார்கள் அரக்கர்களுக்கு பரமேஸ்வரியனுடைய ஒரு வரம் உண்டு குழந்தை பிறந்தவுடனே தாயனுடைய வடிவம் வந்துவிடும் பெரிய வடிவம் அதுபோல் அந்த கடோர்கஜனுக்கு தாயனுடைய பெரிய வடிவம் வருகிறது எல்லாரும் கட்டி அணைத்து மகிழ்கிறார்கள் குந்தி தேவியும் பேரப்பிள்ளையை கட்டி அணைத்து மகிழ வேண்டும் என்று கடோர்கஜான்னாங்க பாட்ட ஓடி வந்து அவன் கட்டி அணைத்தான் அவன் கட்டி அணைத்தான் குந்தி கட்டி அணைக்க முடியல அவ்வளோ பெரிய வடிவமா அந்த கடோர்கஜனுடைய வடிவம் மூச்சு திணறிட்டது அந்த அம்மாள் அந்த பரந்த பிள்ளை கடோர்கஜன் பெற்றோரை பார்த்து பேசுகிறான் அப்பா சித்தப்பா பெரியப்பா என்னை பெத்தப்பா அனைவருமாக கேளுங்கள் நானும் என் தாயாரும் இந்த வனத்திலே வாழ்ந்து வருகிறோம் வேதவியாசு பகவான் காட்டிய சுனையிலே நீங்கள் நீராடி பிராமண வடிவத்தோடு முன்னூத்தி மங்களம் சென்று வாழ்ந்திருங்கள் எல்லாம் நன்மையாகவே நடைபெறும் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து என்றால் சமாளிக்க முடியாத பிரச்சனை என்றால் மகனே கடோர்கையா என்று என்னை நீங்கள் எந்த உலகத்திலேயிருந்து ஒரு குரல் கொடுத்தாலும் எனக்கு தெரிந்தவுடன் நான் வந்து உங்களுக்கு உதவி செய்வேன் பிறந்த பிள்ளை பெற்றோருக்கு ஆபத்துனா சொல்லுங்க வந்து உதவி பண்றேன்னா இந்த மாதிரி பிள்ளை வீட்டுக்கு ஒரு பிள்ளை இருந்தா எப்படி இருக்கும் எல்லாரும் மகிழ்கிறார்கள் பாண்டவர்கள் மகாபாரதத்தில் பிறந்த பேசியவர்கள் இரண்டு பேர் முதலில் வேதவியாசு பகவான் இரண்டாவது கடூர்கஜன் மந்திர தந்திரங்களிலே தாய்மாமனை விடவன் திறமை உடையவனாகவும் பலத்திலே தன் தகப்பன் பீமஜனனை விட பத்து பங்கு பலமுடைய பிள்ளையாகவும் அவன் விளங்குகிறான் அவன் பேசினதை கேட்டு பெற்றோர் மகிழ்கிறார்கள் அனைவரும் விடைபெறுகிறார்கள் பாண்டவர்கள் வியாதவியாசு பகவான் காட்டிய சுனையிலே நீராடினார்கள் பிராமண வடிவம் வந்தது பெயர்களை மாற்றிக் அதே பெயர்தான் அழைப்பது பேசுவது பிராமண பாஷை தர்ம பிராமணா வீம பிராமணா அர்ஜுன பிராமணா நகுல பிராமணா சகாதேவ பிராமணா குந்தி தேவி மாமி மாதிரி மடிசார்லாம் கட்டிக்கிட்டு மாமி ஆயிட்டாங்க பார்க்குறவங்களும் யாரையும் சந்தேகம் வராது அந்த பிராமண வேடம் போட்ட உடனே தருமர் வீமனுக்கு சொன்னார் அருமை சகோதரனே பிராமணன் என்ற சொல்லுக்கே கோபம் இல்லாதவன் என்பது பொருள் போட்டிருக்கிறது பிராமண வேடம் நீ எந்த காரணம் கொண்டும் கோபப்படக்கூடாது என்று அறிவுரை சொன்னார் அண்ணா அப்படியே அகற்று பாண்டவரும் குந்தி தேவியும் முன்னூத்தி மங்களம் என்று சொல்லுகின்ற அந்த பிராமணரை மட்டுமே வாழ்கிற பகுதியிலே போய்க் கொண்டிருக்கிறார்கள் முன்னே போகிற தருமருடைய சார்ந்த முகத்தையும் கருணை கண்களையும் பார்க்கிற அத்தனை பிராமண பெருமக்களும் வரவேற்கிறார்கள் ஐயா வாங்கோ எங்காத்துக்கு வாங்கோ எங்காத்துக்கு வாங்கோ எங்காத்துக்கு வந்து போகலாம் வாங்கோ தீர்த்தம் சாப்பிட்டு போகலாம் வாங்கோ அப்படின்னு எல்லாரும் அன்போடு அழைக்கிறார்கள் ரெண்டு பக்கமும் இந்த வரவேற்பு தருமருகி எங்கே போனாலும் உண்டு சில பேர் முகங்களை பார்க்கிற பொழுது அப்படி தோன்றும் சில பேர் முகம் சுடுசுடுனே இருப்பான் இருபத்தி மணி நேரமும் எல்லாரும் அழைத்தார்கள் வருகிறேன் வருகிறேன் என்று சொல்லிக்கொண்டே தர்மர் நடந்து கொண்டே இருந்தார் தர்ம முனி என்ற பிராமணர் வழியை மறுச்சிட்டு வந்துதான் அன்பு அதிகமா இருந்தது தர்மரும் அன்புக்கு கட்டுப்பட்டு அவங்க இல்லத்துக்கு விஜயம் செய்கிறார்கள் திண்ணை மேலே எல்லாரும் உட்கார்ந்த தீர்த்தம் கொண்டு வந்து அந்த வீட்டு மாமி கொடுக்கிறாங்க அப்ப இந்த பிராமணர் பாண்டவர்கிட்ட பேசிட்டே இருக்கிறார் அதற்குள்ள அந்த வீட்டுக்கு சொந்தக்காரி பிராமணத்தாய் சமையல் தயார் செய்துட்டு என்னங்க வந்தவங்களே உட்கார வச்சு பேசிக்கிட்டே இருக்கிறீங்களே சாப்பாடு போட்டு அப்புறம் பேசலாமே எல்லாரும் சாப்பாடுக்கு அழைச்சிட்டு சாப்பாடு செய்ய சொல்லி இந்த வீட்டுக்கு யாரும் அவர்களாகவே செய்துட்டாங்க மனைவி நல்லவழந்தாதான் விருந்தினரம் அழிச்சு போக முடியும் இல்லைன்னா அவமானப்பட்டுந்தான் போகணும் நடைபெறுகிறது அவர்தம்போலே உணவு பாண்டவர் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் பேசினாங்க மறுபடியும் பாண்டவர் புறப்படுகிற பொழுது எங்க புறப்படுறீங்க பேசாம இருக்காங்க மறுநாள் மறுநாள் இப்படியே பொன்னகரு அணுகினரு போலூரை நகரு அநேகனா இருந்த எல்லையில் அந்நகர் புரிந்ததோர் அண்மை பாண்டவர்களுக்கு தேவலோகத்திலே போய் தங்கியிருப்பது போலே இருக்கிறது இப்படி நல்ல முறையிலே பாண்டவர் வாழ்ந்து வருகிற பொழுது ஒரு நாள் அந்த வீட்டு மாமி அதிகாலை நேரத்திலே ஒரு அறைக்குள்ளே உள்தாப்பால் போட்டுக்கின்னு அழகிறாங்க குந்திதேவ போய் கேட்கிறாங்கம்மா ஏன் அழறிங்கோ கதவை தட்டுறாங்க கதவை தொடரங்கோ திறந்தார்கள் மாமி ஏன் அழறிங்க என்ன கஷ்டம் ஒருவேளை நாங்கள் வந்து பல நாளாக தங்கிட்டமே உங்களுக்கு அதனால் கஷ்டமோ இல்லை தாய் இல்லை உங்களால் எங்களுக்கு கஷ்டம் இல்லை வேற என்ன பிரச்சனை பக்கத்திலே சாலி கோத்திர வனம் என்று ஒரு வனம் இருக்கிறது அந்த வனத்திலே ஒரு பயங்கரவாதி பிரகாசுரன் என்ற பயங்கரமான பலமுடைய மலை போன்ற வடிவமுடைய கொடிய அரக்கன் இருக்கிறான் சரி அந்த அரக்கனான் அவன் எங்கள் கிராமத்துக்கு உள்ளே ஒரு நாள் நுழைந்து ஆடுகளையும் மாடுகளையும் மனிதர்களையும் குழந்தைகளையும் பெண்களையும் பாகுபாடு இல்லாமல் வாரி வாரி கொன்றி மென்றி தின்று போனான் மறுநாள் வருகிறான் அப்படியே தின்கிறான் மறுநாள் வருகிறான் இப்படியே தின்கிறான் என் தகப்பன் போன்ற பிராமண பெரியவங்க எல்லாருமா ஒன்று சேர்ந்து அந்த பாவி ஊரையை நாசம் செய்வான் போல் தெரிகிறது இத்தடை செய்வதற்கு என்னதான் வழி என்று கலந்து ஆலோசனை செய்து பசியினால் அல்லவா இப்படி செய்கிறான் அவனுக்கு வேண்டிய உணவை எல்லாம் நாமே தயார் செய்து அவன் இருக்கிற வனத்திலேயே கொண்டு போய் போட்டுட்டான் அவன் வரமாட்டான் யாருக்கும் ஆபத்து இல்லை என்று முடிவு செய்து மறுநாள் பகாசுரம் வருகிற பொழுது அவனுடைய திருவடியில் விழுந்து பகாசுரா பகாசுரா என்று சரணாகதி அடைந்தார்கள் அவன் பிராமணர்களை என்ன கேட்டுக்கினே வீதியில தவழ்ந்து போன ஒரு ஆண் குழந்தைய காலை பிடித்து தூக்கி வயிற்றுல கடித்து அந்த உடம்புல இருந்த உதிரங்களை எல்லாம் ஜூஸ் குடிக்கிற மாதிரி குடிச்சுட்டு உடம்ப கீழே போட்டா குழந்தை செத்துட்டு பிராமணர்கள் உடம்பு நடுங்க நாசமா போ காகாசரா தினமும் வருகிறீர்கள் பத்து பேர் பதினைந்து பேரை அடித்து கொன்று வென்று தின்று விடுகிறீர்கள் எங்கள் கிராமமே காலியாயிட்டா பிறகு என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு வேண்டியது உணவு தானே வேணுமான உணவை நீங்கள் பட்டியல் போட்டு சொல்லுங்க நாங்களே கொண்டு வந்து உங்களுக்கு இருக்கிற வனத்திலேயே கொடுத்து விடுகிறோம் அப்படியா ரொம்ப நல்லது என்று அவன் ஒரு பட்டியல கொடுக்குறான் வண்டி நிறைய சாதம் சாதம் நிறைய பெண்கள் காலால் மிதித்து மிதித்து காய்ந்து போன தரையில் கூட ஈரமில்லாத தரையில் கூட வண்டி சக்கரம் பாதி புதைந்து போகிற அளவு சுமையாற்றணும் சாப்பாடு அதில் சாம்பாரி காரக்குழம்பு ரசம் மோர் கூற்றி பொரியல் அப்பளம் இனிப்பொகைகள் கார வகைகள் ஓர்பகைகள் அனைத்தும் போட்டி பிசைந்து அந்த சாப்பாடு இருக்கணும்ட்டான் சைவ சாப்பாடு பிராமணங்கள் சமைக்கிறவங்க பிராமண பெருமக்கள் இல்லையா ரெண்டு ஏற்கடாக்கள் பூட்டி வரணும் அதை ஒரு ஆள் ஓட்டி வரணும் வண்டி சாதத்தையும் சாப்பிடுவேன் ரெண்டு ஏற்கடாக்களையும் சாப்பிடுவேன் அந்த மனுஷனையும் சாப்பிடுவேன்னா நாசமாக போச்சு போ நடுங்கிட்டாங்க பிராமண பெருமக்கள் பகா சூரா வண்டி சாதத்தை சாப்பிட்றே போதாதா ரெண்டு எரும மாட்டை தின்றளே போதாதா மனுஷால திங்கணுமா மனித உயிர் அரியதல்லவா அதெல்லாம் நீ தெரியாது ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனாவது எனக்கு பக்கத்தில் இருந்து பிராமண பெரியவங்கள்ளான் சொன்னாங்க ஓய் அப்பிம்பே சரின்னு ஒத்துக்கையா அந்த பாவின் நாசமாக ஒரே நாள் பதினஞ்சு பேர் இருபது பேர் அடிச்சு நாசம் பண்ணுறான்னு நான் வீட்டுக்கு ஒரு ஒரு ஆளாக போய் சேர்த்து தொலைகளாக சரின்னு சொல்லியா சரின்ட்டாங்க பிரகாசனம் சந்தோஷமாக காட்டிக்கு போயிட்டான் அதில் இருந்து தினந்தோறும் எங்கள் அக்ரகாரத்திலே எங்கள் கிராமத்திலே எல்லா விதிகளிலே இருந்தோம் ஒரு நாள் முறையாக உணவு போகிறது இன்று எங்கள் வீட்டில் முறை வந்தது உணவுக்கு குறையில்லை ஆண்டவன் கருமையினாலே நல்ல முறையிலே உணவு நாங்கள் விளைந்து வைத்திருக்கிறோம் மாடுகளுக்கு குறைவில்லை இரண்டு மாடுகள் தயாராக இருக்கிறது அந்த பாவிக்கு ஒரு மனிதனை பலிக் கொடுக்க வேண்டியவே நான் யாரை தாய் கொடுப்பேன் என் கணவனை இழந்தால் மாங்கல்ய பாக்கியத்தை இழந்து விடுவேன் எனக்கோ இருப்பது ஒரே மகன் அவன் போவாரானால் புத்திர சோகத்தினாலே மாழ்வேன் எனக்கு இருக்கிற ஒரே மகளை கடந்த வாரம் தான் பெண் கேட்டு பக்கத்து கிராமத்திலே இருந்து நிச்சயத்தார்த்தையுமே முடிந்திருக்கிறது என்ன செய்வின் தாய் யாராவது துன்பத்தை காட்ட ஆறுதல் சொல்லணும் குந்தி தேவி ஆறுதல் சொன்னாங்க அழாதீங்கம்மா இதுதானா விஷயம் ஒரு பிள்ளை போனா திரும்ப மாட்டான்னு அழகீங்க எங்களுக்கு அஞ்சு பிள்ளை இருக்குது ஒரு பிள்ளைய அனுப்புறேன் போனாதான் போகிறான் ஐந்து பிள்ளை இல்லை பத்து பிள்ளை பிறந்தாலும் ஒரு பிள்ளை சாகட்டுன்னு எந்த தாயினா சொல்லுவலா சொன்ன தாய் இல்லை குந்தி தேவி வீமஜனை இடும்ப ராட்சசனை அழித்து கொன்ற காட்சியை நேரில் பார்த்தாங்க இவன் போனால் அவன் போவான் வீமன் போனால் பிரகாசுரன் அழிந்து போடுவான் அதை மனசில் சொன்னாங்க அந்த மாமி தடுக்கிறாங்க பாண்டாமா நீங்கள் நெல்ல எண்ணத்தில் சொல்கிறீங்க ஆனால் பார்க்கிற எல்லோரும் என்ன சொல்லுவார்கள் இதுக்கு தான் வழி மறித்து எல்லாரும் சாப்பாடு போட்டு விருந்து போட்டு பிள்ளைகளை வளர்த்தாளான்னு பேசுவாங்க இதெல்லாம் ஒன்றில் நீங்கள் பேசாமல் இருங்க மற்ற வேலைங்கள்லாம் பாருங்கன்னு குந்தி தேவி தர்மருட்ட ஆலோசனை கேட்டாங்க தர்மர் நெல்ல முடியுமான்னார் பீம ஜெயனம் உறக்கத்தில் இருந்து அன்றைக்கு எழுந்திருக்கிற பொழுதே நெல் செய்து சண்டனா வீமனுக்கு சக்கரை சாப்பிட்ட மாதிரி ரொம்ப விருப்பம் சண்டனா அதுலயும் பிராமணர் வீட்டில் உடம்பு திணறே போய் பீமனுடைய தோள்கள் காதண்டை போய் சண்டை இல்லையா போர் இல்லையா என்று கற்பித்து கொண்டு இருக்கிறதா அவருக்கு முதல்ல கவனிக்கிறாங்க நல்லா சாப்பிட்டார் சாதத்தை வண்டியில ஏற்றி தயாராயிட்டது மாட்டை போட்டிட்டாங்க பீமஜனனுக்கு குந்தி தேவி வீர முட்டி அனுப்புனாங்க அப்போ இந்த பிராமண பெரியவங்கெல்லாம் இந்த சக்கரம் புதிர்ந்துக்கிறதுனால வண்டி புறப்படாதுன்னு எல்லாரும் சுற்றி நின்று தினமும் ஒரு சப்தத்தை எழுப்புவாங்க அந்த சப்தத்தை கேட்டு அந்த மாடுகள் நான்கு கால் பாய்ச்சல துள்ளி குதித்து ஓடும் அது யாரும் அந்த சத்தம் போட வேண்டாம் பீமை இன்னைக்கு தானா மாடு போவோம் பெண்கள் கூட்டமா அழ வந்தாங்க இது என்ன காரணம்னா பீமை பிரமனா நீங்க தப்பா நினைக்காதீங்கோ எங்க அக்ரகாரத்தில் தினம் போறவா திரும்ப போறது அடிச்சு சாப்பிட்டுருவோம் அரக்கேன் பார்த்து அழகிறதுக்கு உடம்பு கூட இருக்காது எலும்பு தான் இருக்கும் அதனால் உயிராக இருக்கிறச்சே நாங்கள் அழுது அனுப்பிடுறது இந்த கிராமத்து வழக்கம் நீங்கள் பேசாமல் கொஞ்சம் நேரம் உட்காருங்கோ அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னா விமச்சனன் சொன்னார் யாரும் அழவேண்டாம் எனக்கு ஒன்றும் அழகாது தயவுசெய்து வழிவிடுங்க தகிரியமாக இருங்க அப்போ தான் அந்த மாமிங்கள்லாம் பேசுகிறாங்க நம்ம போகிற வேகத்தை பார்த்தா ஏதோ வம்பு பண்ண போகிறான் பகாசுரம் கோபமாக திரும்பி கிராமத்தை நோக்கி வர போகிறான் நம்ம எல்லாரையும் அழிக்கவே போகிறான் அப்போ சில மாமிங்க பேசுகிறாங்க இல்லை இல்லை இவனுடைய தோற்றத்தையும் கம்பீரத்தையும் தைரியத்தையும் பார்த்தா சத்திரியனை போலே தோன்றுகிறது இவனுடைய வீரம் கண்டிப்பாக இவன் அந்த அசுரேந்திரனை அழித்து கிராமத்துக்கு நன்மை செய்வான் சில மாமிய பேசுகிறாங்க இல்லை இல்லை நாமெல்லாம் வீட்டுக்கு வீட்டுக்கு ஆள் அனுப்பில்லையா இதாக மட்டும் விருந்துக்கு வந்த வாழை இப்படி பண்ணலாமா இது நியாயமா என்று அவரவர்கள் மனக்கருத்தி அங்கே பீமஜேனை ஏறி வண்டி மேல அமர்ந்து ஒரு குரல்வாசி எழுப்பினார் அந்த வண்டி வேக வேகமா போறது தேவர்கள் வேடிக்கை பார்க்கிறாங்க ஓ இன்னைக்கு கடைசி தேதி வீமஜேனை அழிக்க போறார் ரகசியம் தெரிந்தவர்கள் அவன் உட்கார்ந்துருக்கிற இடத்தண்டை பார்க்கிறாரா அருகில வண்டி ஓட்டிக்கின்னு போன வீமஜேனை தினம் சாப்பிட்ட மாடுகள் மனிதர்கள் எலும்புகளை மலை போல சேர்த்து அது ஒரு ஆசனம் செய்து ஏறி உட்கார்ந்துக்கிறான் பகாசுவரன் சாக போற ஒன்று சாப்பாடு போட்டா சாப்பாடு வீணாகிமே நாட்டின் பொருளாதாரத்தையும் மனசில் நினைக்கிறார் இந்த வண்டி ஓட்டினு வந்தா இருப்பாரு மேடு பள்ளத்தில் வேகமே கடை கடை கடை கடை கடன்னு பசி எடுத்து விட்டது அயர்ல சாப்பிட்டது ஜீர்ணாயிட்டது அதனால அவர் என்ன பண்ணி வண்டி சாதத்தையும் வீமனே சாப்பிடறார் அதை இரண்டு பிரிவாக நெல்லா பாரதமும் வில்லி பாரதமும் வேறு வேறு கோணத்திலே செல்கிறார்கள் உணவு முடித்து வீம ஜெயன அசைய முடியாம அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் விஷயன்னு சாப்பிட்டுட்டு நெஞ்சோட சாதம் மூக்கோட அடைச்சிட்டு ஒரு பாறாங்கல்லி மேலே அசையாமல் உட்காந்துட்டார் யார் அவன் கருணம் பிராமணன் இன்னும் உணவு கொண்டு வரலேன்னு பிரகாசுரன் நாக்க சாட்டி சாட்டி திரும்பி திரும்பி பார்த்துட்டு அங்கிருந்து திரும்பி வேகமா எழுந்து வருகிறான் வந்து பார்த்தா அந்த கருப்பு பிராமணர் அசையாமல் உட்காந்துகிறார் அடே யார் நீபத்தோடு பேசுகிறார் வீமன் பேசுற நிலைமையில் இல்லை சாப்பிட்டு விட்டு மண்ணை உருண்டையா உருட்டி அது மேலே சாதத்தை ஒத்தி வச்சுட்டார் போய் வாய வச்சான் கல்லு மண்ணுமா இருக்குது கோபத்தில் ஓடி வந்து விட்டார் அது வரைக்கும் சங்கடப்பட்டு கொண்டிருந்த வீமனுக்கு இவன் விட்ட குத்து கொஞ்சம் ஆதரவாக இருந்ததான் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போயிட்டு தான் உணவு புளி தனக்கெடுவி பலியனத்தையும் விழுங்கினால் இது பழிக்குமா எளிமை பாரனாய் ஒளிபடக்கிறில் உருமெறிந்ததென ஓடி வந்து பின்னர் ஒடியவன் வலிபட பனை பிரதை கொடு மாறி மாறி முறை சீரினாத அடே கொடியவனே கருத்த பிரிக்கு சாப்பாடு கொண்டு போனை இடத்திலே கொடுத்தா பூனை திண்ணுமா போல நீ திண்டிருக்கிறாயும் என்றும் சொல்லிக் கொள்ளுகிறார் பிரகாசி நல்லது நீ சாப்பிட்டது நல்லதுதான் சாப்பாடு சாப்பிட்டு உன் ஒரு வேலை மிச்சமாயிட்டது மறுபடியும் ஓடி வந்து ஒரு குத்துவிட்டார் விட்டு அசுரேந்திரனுக்கு கை வலிக்கிறது பட்டவனுக்கு ஒன்னும் இல்லை அவர் நன்றி சொல்கிறார் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சாதம் உள்ள தண்ணீர் சாப்பிட்டார் அடே இப்ப நீ புலி நான் பூனையா யார் புலி யார் பூனை என்பதை பார்த்து விடலாம் பாடா என்று இதுநாள் வரையிலே பிராமண கூட்டத்தாரையெல்லாம் ஏமாற்றி ஏமாற்றி சாப்பிட்டு கொண்டிருந்தாய் அது போல் என்று இரண்டு பேரும் கரங்களோடி கரங்கள் சேர்ந்து விழுந்தும் எழுந்தும் கொக்கரித்து ஆர்பரித்து பயங்கரமாக சமபலமுடைய இரண்டு பேரையுமே அதிக நேரம் மோதுகிறார்கள் வெற்றி தோல்வியே தெரியவில்லை வாயு தேவ காதல காட்டார மகன் சொல்வதற்கே எனக்கு வேதனையை தருகிறது ஒரு அசிரியர்ட்ட எத்தனை மணி நேரம் டா சென்ட் பண்றது அப்பா என்னை என்ன செய்ய சொல்லுகிறீர்கள் அடித்து மொத்திக் கொத்தி கொண்டிருக்கிறேன் அவன் உயிர் போகலையே நான் என்ன பண்ணிட்டோம் விழா எலும்புல அடிடா உயிர் போகணும் அசுரேந்தர்கள் தன் உயிர்நிலை இங்குதான் இருக்கணும்னு வரன் கொண்டு வாங்கி வச்சுக்குவோம் அந்த இடம் மற்ற எங்க என்ன துண்டு துண்டா வெட்டி போட்டாலும் உயிர் போகாது அடித்தார் வீமஜேனன் விழா எலும்பு ஒடிந்தது மார்பு எலும்பு கிருகரி நறுநறி என்று முறிந்தது அவன் கழுத்துல ஓய்வு ஒரு அடி கொடுத்தார் தலை வேறு உடல் வேறாக துண்டித்தது அந்த பாரு கிராமத்தில் பயந்து எல்லாரும் அசுரந்திரம் தான் வருகிறான்னு உரையே காலி பண்ணிட்டு நகை பணம் கிடைச்சதெல்லாம் எடுத்து எல்லாரும் ஓடுறாங்க அப்படி அத்தனை பேருமே ஓடுகிற பொழுது ஒரு பிராமணர் ஓடுற காட்சியை பார்த்துட்டு வேறு ஒரு ஆளி பிரகாசுரேன் குறுக்க வழியா புகுந்து இதோ வந்துட்டான் ஏன் வேடிக்கைக்கு தலைமையில வச்சிருந்த பனைப்பொட்டிய கீழே போட்டுட்டு பிடிச்சார் ஓட்டுறன் அந்த தெருவை போய் தாண்ட நேரத்தில் அங்கே போறது பார்த்தீங்கன்னே இருந்தான் ஓ அந்த ஐர் பயந்துனே வராரு போல இதுன்னு பிரகாசுவரன் இதோ வந்துட்டான் ஏன் குறுக்க புகுந்துன்னா குழந்தைய விட்டான் பிள்ளை இல்லைன்னு அப்புறம் பெற்றுக்குனா போயிட்டதுன்னு கிடக்கிடுக்கிடுன்னு ஓடுறான் வாயண்டி வாயண்டி பிரகாசுவரன் குறுக்க வழியா வந்துவிட்டான் வாயண்டி அங்க ஒருத்தகாசுவரம் எல்லாரும் ஓடுகிறார்கள் என் தம்பி தான் பயப்படுறீங்க ஓடுறான் பீமஜியனை பட்டாடி ஜாட காட்டினார் அண்ணா நீங்களும் ஓடுகிறீர்கள் உங்கள் தம்பி தான் வருகிறீர்கள் ஜாட காட்டினார் அதை பார்த்துட்டு தர்மன் எல்லாரும் நிற்கிறாங்க பீமன் வந்து தர்மருடைய திருவடியிலே விழுந்து ஆசிப்படுகிறார் அண்ணாந்து அசுரேந்திரனை கொன்று விட்டேன் பிராணர்களின் சந்தேகம் உண்மையாவா நீங்கள் நம்ப மாட்டேங்குன்னு தலை வெட்டி எண்ணி மேலே வச்சிருக்கிறார் போய் பார்த்து மகிழ்கிறார்கள் அந்தியிலே இருந்து பாண்ட வீட்டுக்கு ஒரு நாள் விருந்து இங்கே சந்தோஷமா இருக்கிறாங்க ஆனால் அங்கே பாஞ்சால தேசத்தில் பாஞ்சால மகாராஜா வருத்தோடுகிறாராம் காண்டிமணிக்கென்றே என் மகளை பெற்றேனே திருக்கல்யாண வயதிலே என் மகள் காத்திருக்கிறாள் பாண்டவர் அறக்கு மாளிகையில் இருந்ததா இந்த உலகம் பேசுகிறது என்று வருந்தினார் பெருமக்களை அழைத்து காட்டார் எல்லாரும் சொன்னாங்க பாண்டவர் உயிரோடு இருக்கிறார்கள் சாகவில்லை தேவாம்சம் பெற்றவர்கள் ஜோதிடத்தை நம்ப முடியாத ஜாதகர்கள் சாதகமாகத்தான் பேசுவார்கள் அப்ப வேதவியாச பகவான் வந்தார் அவரை கேட்கிறார் வேதவியாச பகவான் சொன்னார் பாண்டவர் உயிரோடு இருக்கிறார்கள் நீ தெரிந்து கொள்ள வேண்டுமானால் மந்தாதா கொண்டு வந்து சுயம்பரம் சாற்றித்தால் வளைப்பவனுடைய தோற்றத்தை பார்க்காத எவன் ஒருவன் இந்த வில்லை வளைக்கிறானோ அவன் அர்ஜுனன் என்று அடையாளம் தெரிந்து கொள் என்று சொல்லி வியாசர் போனார் எல்லா நாடுகளுக்கும் நிருபத்தை அனுப்பி இருக்கிறார் பஞ்சாலன் மாப்பிள்ளைகள் இருக்கிற ஊருக்கு வரல நிருபம் ஏன் அங்க அரசன் இல்லை ராஜாக்களுக்கு அனுப்பினான் அதனால இறைவனே கிருஷ்ணரே ஒரு பிராமண வடிவ பெரியவரா வடிவம் போட்டுக்கின்னு சிவனடியாரை போலே சிவனை பற்றி பாடி கொண்டு வருகிறாராம் இந்த வீதியில எப்படி வராராம் மகராஜம் திருவாழ ஜாஜரா रंग राजम मगराजम तिमवे किउ ने गुंतिहु बालर त्यागरम मगराजम मटला पगल कोडू पछिने तान निज मटला पगल कोडू பட்டினத்தான் நெஞ்சில் கட்டி கலந்த கருணைய அரசே தட்டிகழிக்காமல் தனையனை யார் பொண்டு தட்டிகழிக்காமல் பட்டின பிமு போ பட்டும் பட்டி பிமு போ பட்டா தயும் ராயம் மணம் திருவக்கியும் திருவழ பாடி பாண்டி வாங்களை குடிப்பதற்கு தண்ணி கொடுக்கிறாங்க எங்கிருந்து வருகிறீர்கள் தன்னந்தனியே இந்த கோடை வெயில் காலத்திலே வரலாமா யாரும் ஊரே யாவரும் கேளீர் என்று வருகிறேன் அப்பா எனக்கு என்று சொந்த ஊர் எதுவும் இல்லை நேற்று முன்தினம் கூட பாஞ்சாலி தேசத்தின் அருகிலே வருகிற பொழுது ஒரு தொண்டோராக அரசாங்க செய்தியாம் யாரோ இளவரசி பாஞ்சாலியாம் நாளை காலையில் அவளது சுயம்பரமாம் இப்படி கேட்கிற செய்தியை காதல் வாங்கி கொண்டு பார்க்கிற ஆலயங்களை தரிசனம் செய்து கொண்டு நீராடிக்கொண்டு வருகிறேன் அப்பா வந்த செய்தியமாகற வழிபக்கோதிக்கிறார்ஜுனா குந்தி தேவிட்டீர்கள அந்த பிராமண பெரியவர் சொல்லி சென்றதை உடனே புறப்பட்டு ஆக வேண்டும் நாளை காலையிலே சுயம்பரம் அப்பாவும் அவசரம் புரியுது புறப்பட்டுல பாண்டர் எல்லாரும் பாஞ்சால தேசம் இப்போ அங்கே இருக்கிற பிராமண கூட்டங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க பச்சரிசி தேங்காய் பருப்பு தட்சணு பணம் வாங்குறது தான் போறாங்க போல இது நம்பளம் கூட போகலாம் இவரு தான் கதாநாயகன்னு மற்றவங்களுக்கு தெரியல எல்லாரும் புறப்பட்டு போகிறாரு வழியில் வேதவியாச பகவான் கண்டு ஆசீர்வாதம் செய்கிறார் போகிற பொழுது வழியில் பிராமணர்கள் நடந்து போகிற கால் பாதி தெரியாம இருக்கிறதுக்காக பேசிக்கிட்டே போறாங்க ஓய் அப்படே பஞ்சால ராஜா கட்ட என்னையா கழிக்க போறேன் என்னையா கிடக்கிறது பெருசா சாப்பிடுதான் என்ன பல நாள் தங்கி இருந்து என்னத்தனு போங்க சாப்பிடுறா நீஞ்சால சாப்பாடு போட மாட்டாரோ நான் என்ன கெழுக்க போறேன்னு தெரியுமா மனுஷன் ஆடை இல்ல மனுஷன் அரை மனுஷனும் அதனாலே பன்னெண்டு மகாராஜாவே சொல்றார் என் சின்னஞ்சீரை வீரலுக்கு மேலூடைய தங்கத்தால் என் சின்னஞ்சீர வீரலுக்கு மேலூடைய தங்கத்தால் மோதிய அந்த தருவா ராடா வாய் என்று இப்படி பேசிக்கொண்டு அவர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள் அர்ஜுன பெருமாள் பலமயில் தலையில் முன்னே போறாராம் இந்த பிராமண பெருவங்க பேசுகிறாங்க என்னையா இவன் தான் என்னமோ மாங்கல்யம் கட்ட போற மாதிரி இந்த வேகம் போறானே நம்மளால நடக்க முடியிறதா கொஞ்சம் பார்த்து மெதுவாக போக கூடாதா இரவு நேரம் வந்துட்டது உங்கள் முள் வேலி வழி தடைப்பட்டு இருக்கிறது உடைச்சிட்டு அர்ஜுனன் உள்ள இந்தார் கூட இருக்கிற பிராமண பெருவுகளான்னு சொன்னாங்க அர்ஜுன பிராமணா யாரோ வழி தடை பண்ணியிருக்கிறா உடைச்சிட்டு போனா யாரா சண்டைக்கு வருவா அதெல்லாம் வேண்டாம் நம்ம சுத்தினே போயிடலாம் இல்லை இல்லை யார் இருந்தால் நான் பார்த்து பேரும் பயப்படாதீங்கோ என்று அர்ஜுனன் ஆறுதல் சொல்லிட்டு ஆட்சியில் போனார் சித்திர சேரன் என்ற ஒரு கந்தர்வன் அங்கே பெண்களோடு கூடி விளையாடி மகிழ்ந்திருந்தான் உண்மையிலே எல்லாரும் பிராமணாக்கள் என்று எண்ணி சண்டை வந்துட்டான் மற்ற எல்லாரும் அஞ்சுகிறார்கள் அர்ஜுன பெருமாள் கையிலே ஆயுதம் இல்லை வல்லவனுக்கும் புல்லும் ஆயுதமும் பழமொழிகே அது இங்கே மகாபாரதத்தில் இந்த இடத்துல வந்தது தான் கீழே கடந்த புல்லை கிள்ளி அர்ஜுனரு கையில் ஆயுத இல்லை பிராமண வெடிவோம் துணாச்சாரியாரை மனதில் எண்ணி அக்னியாசுர மந்திரத்தை சொல்லி விட்டார் பாருங்க அதை அப்படியே சீறிக்கொண்டு பாய்ந்து கொண்டு நெருப்பை கக்கிக் கொண்டு ஓடுகிற துரத்தரும் ஓடுறான் கந்தர்வன் ஓடி ஓடி எங்கே போனாலும் அக்னியாசுரோட திரும்பி வந்து அர்ஜுனன் காலிலே விழுந்தான் அர்ஜுனன் மந்திரம் சொன்னார் நின்றுட்டது இந்த கந்தர்வனுக்கு சந்தேகம் வந்தது அர்ஜுன தனியாச்சும் போய் ஐயா நீங்கள் யார் பாண்டவரில் நடிபிறந்தவன் சகோதரர்கள் தாய் குந்தி தேவியோடு நாங்கள் பாஞ்சால தேசம் பாஞ்சாலி திருக்கல்யாணம் செய்வதற்காக போய்க் கொண்டிருக்கிறோம் அண்ணாண்ணா அண்ணாவா ஆமாம் எனக்கும் தெய்வியந்திரம் தான் தகப்பேன் உங்களுக்கும் தெய்வியந்திரம்தான் தகப்பேன் எங்களுடைய தாய் வேறு உங்களுடைய தாய் வேறே ரெண்டு பேர் சகோதரர்கள் ஆகையினால் என் பேர் கந்தர் சித்திரசேனே தேர் தர எல்லாரும் தேரில் வேகமாக போங்க அர்ஜுனுக்கு சந்தோஷமாயிட்டது ஆனால் தர்மண்ணா என்ன சொல்லுவாருன்னு அண்ணாவை அனுமதி கேட்குறாரு அண்ணா இந்த சித்தரசேனு தேர் தர்றதா சொல்கிறான் கொஞ்சம் வேகமாக போயிடலாம் அந்த காலத்தில் பிராமணர்கள் நடந்தே தான் போவாங்க அப்பா பிராமணர் வேடம் போட்டிருக்கிறோம் தேரில் போயிருங்கன்னா பார்க்கிற அரசர்களுக்கு பொருத்தமாக தெரியாது சந்தேகம் வரும் நம்ம நடந்தே தாண்டா போகணும் அர்ஜுனுக்கு மன வருத்தம் குதிரை தருகிற ஆளுகர் குதிரை மேலே போகணும்னா அதையும் மறுத்தார் ஐயா உங்கள் அன்புக்கு நன்றி உங்கள் குதிரைகளையும் தேர்களையும் பின்னால காலத்துல நாங்கள் அரசாங்கத்தில் ஆட்சி செய்கிற காலத்துல கொடுங்க தர்மர் விடை பெற்றார் நான் வழிகாட்டுக்கு ஏந்தி கொண்டு அந்த பகுதியிலே பழக்கம்டையவன் என்ற காரணத்தினாலே பாண்டவர் வழிகாட்டி கொண்டு இந்த காட்டிலேதான் உங்கள் பாட்டன் சப்ரணன் தவஞ்செய்தார் பன்னெண்டு ஆண்டுகள் இடைவிடாது நெய்ய விட்டதனால அக்னி தேவனை உடல் மந்த இன்று வரையிலே நோய்த்தீரன் இருக்கிறார் இந்த காட்டிலே தான் அந்த அரசன் தவஞ்செய்தார் இந்த காட்டிலே தான் இஸ்லாமத்தார் தவஞ்சார் அந்த காடு இந்த காடு என்று பாண்டவர்கி காட்டிக்கொண்டே அந்த தவஞ்செய்த வரலாறுகளெல்லாம் சொல்லிக்கொண்டே வருகிறாரா இரவெல்லாம் சித்திரசேனன் தௌமியர் என்ற மகரிஷியினுடைய ஆசீர்மம் வந்தது அந்த மகரிஷி வந்தவுடனே பாண்டவர் எல்லாரும் திருவடியில் விழுந்தார்கள் ஆசீர்வாதம் வழங்கினார் சித்திரசேனா இனிமேல் நான் வழிகாட்டுகிறேன் என்று அந்த சுவாமியார் சொல்ல கந்தர்பன் விடை பெற்றான் தௌமியர் காலை நேரம் இந்த காலை நேரத்தில் பறவைகள் கீச்சு கீச்சு கீச்சின்னு கத்துறது பறவைகளெல்லாம் நாலு மணியிலேருந்து நாலரை மணி ஐந்து மணிக்கு உள்ளாகவே எழுந்துடுமா எல்லா பறவைகளும் அதே மாதிரி மாலை நேரத்தில் சூரியன் போய் அஸ்தமிக்கிற பொழுது எல்லா பறவைகளும் வந்து கூட்டிலே அடங்கிவிடும் ஆனால் அந்த மனித சமுதாயம்தான் பொருளாதாரத்தை தேடி தேடி காலையில் அதிக நேரம் உறங்குற இரவில் நள்ளிரவு நேரத்தில் தான் வந்து உணவு சாப்பிட்றது படுக்கிறது அப்படி ஆயிட்டது இப்போ தொலைவாக போகிறாங்க வியாபாரிகள் குறை சொல்ல முடியாது ஆனால் அதிகாலையில் எழுந்திருப்பதும் இரவு நேரங்களிலே முன்னதாகவே படுப்பதும் உடம்புக்கு நல்லது அந்த துறைவி வழிகாட்டி போகிற பொழுது அதிகாலை நேரமானதுனால் சில சகுனங்கள் எல்லாம் தெரிகிறது பாண்டர்களுக்கு அத்தனை சகுனங்களும் நல்ல சகுனங்களாகவே தெரிகிறது ஒரு தடாகம் அந்த தடாகத்திலே தாமரை மலரி மலர்ந்தி சூரியனுடைய எதிர்பார்ப்புக்காக காத்து கொண்டிருக்கிறது முழறி முக்குள் வெறிபத நோக்கி சுற்றோரி வண்டி நிட்டு இருந்திருந்த இரகரள் வீசி இன்மது நுகர்தல் கண்டு நெறியின் நிமித்தமாகே நெஞ்சURE நினைந்து சென்றா நேரத்தில் சூரியன் வருகிற பொழுதுதான் தாமரையானது மலர் பூக்கும் மேகங்கள் மறைத்திருந்தாலும் சூரியன் வருவதை தாமரை தெரிஞ்சிடுமா அந்த தாமரை மலரானது மலர்வதற்காக முயற்சிக்கிறது அந்த நேரத்திலே மலர்ந்த பிறகு உள்ளே இருக்கிற தேனையெல்லாம் சாப்பிட வேண்டும் என்று வண்டிகள் பாடிக்கிறது வந்த ராட்சிச வண்டானது இந்த காட்சியை பார்க்கிற பாண்டவர்கள் என்ன நினைக்கிறார்களாம் அந்த தேனை பாஞ்சாலி மலரி பாஞ்சாலே தடாகம் பாஞ்சால தேசம் சிறிய சிறிய வண்டிகள் எல்லாம் ஐம்பத்து தேசத்து அரசர்கள் ராட்சிச வண்டி பாண்டவர் குறிப்பாக அர்ஜுன பெருமாள் ஏற்கனவே எத்தனை தேசத்து ராஜாக்கள் போய் காத்திருந்தாலும் பாஞ்சாலின் அமைக்கே கிடைக்கப் போகிறாள் என்று பாண்டவரே மகிழ்ந்து செல்கிறார்கள் கொஞ்சம் தொலைவு போன உடனே ஒரு ஆற்றங்கரை வாரம் மாமரம் மாங் கனி ஒன்றி தானாக பழுத்தி தண்ணியில் விழுறது சிறிய சிறிய மீன்களெல்லாம் சுற்றி வருகிறது வாழை மீன் தொலைவாக இருந்து வந்த வாழை மீன் சின்ன மீன்களை அடுத்து துரத்திற்றி பழத்தை வாயிலை கப்பிக்கொண்டு ஆழமான பகுதிக்கு போயிட்டுருது இதையும் பாண்டவர்கள் நல்ல சகலமாகவே எண்ணுகிறார்கள் அந்த அரச வீதியை காட்டி தோல்மையை மகிழ்ச்சி நேரா சென்றால் அரண்மனை என்று விடை பெற்றார் தாய் விதவியார்கிறதுனால மங்களகரமான நிகழ்ச்சியில் யாராவது தாயாருடைய மனம் புண்படுமடியா பேசுவார்களோ என்று ஒரு சைவ குடும்பம் குலாலய குடும்பத்திலே தாயாரை எதிர்த்தி பாண்டரெல்லாம் போய் அரச சபை சேர்கிறார்கள் ராஜாக்கள் ஒருபுறம் முனிவர்கள் ஒருபுறம் பிராமணர்கள் ஒருபுறம் பெண்கள் ஒருபுறம் என்று தனித்தனி அமர்கிறார்கள் இவர்கள் பிராமண வடிவத்தில் இருந்ததுனால பிராமண கூட்டத்திற்கு கூட்டமாக போய் உட்காடுறாங்க அங்கே சபையில் என்ன நடக்குது பாண்டவர் இல்லை என்று வேதனையாக பாஞ்சாலி வருந்துறாங்க வருகிற இளவரசர்லாம் புகைப்படம் கொடுத்து அனுப்புகிறான் அத்தனை போட்டோக்களும் அர்ஜுனும் போட்டோ இல்லை வங்க தேசத்ராஜா கலிங்க தேசத் ராஜா விதர்ப்ப தேசத் ராஜா துரியோதனம் போட்டா கூட வந்துடுது இன்னும் அர்ஜுனும் போட்டா வரல அதனால பாஞ்சாலி அம்மையார் என்ன நினைக்கிறார்கள் தோழிகளை ஒருவேளை என் தகப்பனாரு நினைத்தது போல்தான் பாண்டவர் எரிந்தார்களோ என்று வருந்தி ஆதியில் குந்தி மைந்தர் ஐவர்க்கு உரிய ி நல்ல புறவை கூர்மா According to the audience,mile inside the blood of the pillar and derived from another Efragliam in order you will manifest his deepestbtrocks and marks of wrath. பாண்டவர் உயிரோடு இருந்தால் இதுவரையிலே வந்திருப்பார்களே இன்றி வேதனையோடி பாஞ்சாலி தேவி அழுகிற பொழுது அருகிலே இருக்கிற தோழி பெண்கள் எல்லாம் அம்மா நாம நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் பெரிய பெரிய ஜோதிட கலை நிபுணரை எல்லாம் அழைத்து நம்முடைய தகப்பனார் அரசனு விசாரிக்கிறார் கேட்கிறார் ஜோசியும் பார்த்திருக்கிறார் அம்மா பாண்டவர் எல்லாம் தேவாம் சோன்றியவர்கள் உயிராக எல்லா ஜோசியரும் சொல்லியிருக்கிறாங்க கண்ணில் தண்ணி வைக்காதீங்கம்மா அவங்களுக்கு நல்லது நடக்குது சந்தோஷமா இருங்க ஏம் அப்படிலாம் நினைக்கிறீங்க வாங்கன்னு எல்லாரும் அலங்காரம் பண்ணுறாங்களா இல்லைடி என்னை மனக்க பாண்டவர் வரவில்லையானால் வேறு அரசர்களை மாலையிட்டு நான் பாழேன்னடி எந்த நெருப்பிலே பிறந்தேனோ அதே நெருப்பிலே இறங்கியன் உயிரை ராஜாக்கள் வந்து அரசர்கள் ஒரு அரசு நினைக்கிறான் என்னதான் போகிறது அவ்வளவு அழகி ஆட்டி படைக்கிறது அரசர்களை அந்த நேரத்தில் இளவரசன் வந்த நாட்டு இளவரசன் பேரு திட்டத்துளை எனக்கு எனக்கு மாந்திருந்த காவலரை நோக்கி சினக்கடை மொழிகும் கல்லை கழிற்றினான் திட்ட நினைக்கவும் அரியதுண்டை நினைவினோடுரை செய்வானே என்னுடைய சகோதரி திருக்கல்யாணம் செய்ய வேண்டுமானால் தெரியுமா சொல்கிற மத்தியில் எழுந்துகிறானோ அவனுக்கே என் சகோதரி பாஞ்சாலி என்று இளவரசன் திரு அரசர்கள் நடுங்கினார்கள் துரியோதனம் பார்த்தி பாஞ்சாலா அறிவுறுகிறதா ரஜிதேவி மாதிரி பெண்ணை கொண்டு வந்து நிறுத்திட்டு எமனை இப்போ இல்லையா வில்லு வச்சுட்டு மாமா மாமா கொஞ்சம் கூட அறிவில்லையே மாமா இந்த பாஞ்சாலனுக்கு வில்லு மட்டும் இல்லைன்னா பெண் எனக்கு தான் நான் என்ன பண்ணிட்டேன் வில் எனக்கும் பழமையில் தொலைவாச்சு அறிமுகப்படுத்தினாங்க தோழி பெண்கள் எல்லாம் இவர் இந்த தேசத்து இந்த தேசத்து ராஜான்னு துரியோதனத்தை பண்றாங்க இளவரசிக்கு தன்னை பற்றி சொல்கிறாங்களேன்னு சொன்னால் அழகாக போஸு கொடுத்துனுக்காந்துங்கிறாராம் உள்ளே கடுகுடுன்னுங்கிறாராம் கோபமாக அது பெண்கள் நுணுக்கமாக பேசுகிறாங்க எப்போவுமே அரசர்களை விடவும் கூட இருக்கிறவங்க கொஞ்சம் அறிவாளியாக இருப்பாங்க இருக்கணும் அரசியில் அது முக்கியம் அது மாதிரி தோழி பெண்கள் அம்மா சிரிக்கிறானே நம்பாதிக்கமா இந்த துரியோதனை உள்ளுக்குள்ளே கோபமாகிறான் அப்பா மேலே இந்த வில்லை வழக்கின் தகுதி இல்லாதவன் என்றவன் சிறப்புகளையும் சொன்னாங்க அவனுடைய தவறுதர்களையும் சொன்னாங்க பக்கத்திலே அமர்ந்திருக்கிறாரே அவர் யாரடி அவங்க தாய் மாமன்மா பேர் ஜகுனி காந்தார தேசத்து தங்கம் அவர் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா அவர் வாழ்கிற நாட்டில் ஒரு குரங்கு கர்ப்பிணி பெண்ணாக இருந்ததான் பெண் குரங்கு கணவனார பலாசலவனு கேட்டுதான் ஆண் குரங்க மனைவி கர்ப்பமா இருக்கிற பொழுது விரும்புறதை கொடுக்கணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க அந்த ஆண் குரங்கு வாழ்கிற காட்டில் நிறைய பலாமரங்குது ஒரு ஒரு மரத்துலேயும் முந்நூறு பழம் நானூறு பழம் தொங்குது இந்த பழமெல்லாம் எப்போ வேணாலும் உதவும் இல்லாத காட்டில் போய் தேடி ஒரு மரத்தை கண்டுபிடித்து அதில் உள்ள பலா பழத்தை எடுத்து வெட்டி சொலைக்கீறி கொடுத்ததான் அந்த ஆண் குரங்கி அப்படிப்பட்ட குரங்குகள் வாழ்கிற நாட்டுக்கு இவன் தலைவன்னாங்க இவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு புண்ணிக்கணும் அதோ அமர்ந்திருக்கிறாரு அவரு யாரடி ஒரு ஒரு அரசரையும் அறிமுகப்படுத்துறாங்க இதில் பிரம்மாண்டமா தொழில் பெண்கள் சொன்னது கர்ணனை அறிமுகப்படலை முடிந்தவுடனே அரசர்கள் எழுந்து எழுந்து அந்த வில்லை தூக்கி நிலை நிறுத்துறாங்க பாருங்க அதுவே நடக்கலை நிலை நிறுத்தின பிறகு அந்த வில் நான்கையை இழுத்து பிடித்து கட்டிட்டு தான் மற்றதெல்லாம் செய்யணும் அந்த நான்கையை இழுக்கிற பொழுது வீசி அடிக்கிறது குப்பரை வளரா அத்தனை பேரும் மண்ணை கவரா இருக்கிற ராஜாக்களுக்கு தட தட சில ராஜாக்கள் பார்த்தா பெண்ணு கடைகள்னாலும் பரவாயில்ல ரொம்ப அழகாக இருக்கிறான் பார்த்து விடலாம் விழுந்தாலும் பரவாயில்ல விழுந்தா தொலைவானா விழலாம் நல்லா வில்ல வளச்சிக்கிறோம் அரசர்கள் அங்கே விழுந்து கொண்டிருக்கிறார்கள் துரியோதனை பேசாம இருக்கோடி பேசாமதன முயற்சிக்கிறான் அவன் தம்பி ஜுச்சாதனே அண்ணன் எங்க விழுவார் போய் கையெல்லாம் உன்னோட உன்னை கொத்துன்னு தயாராகிறான் நான்கையற்ற இழுத்து பிடித்தான் விண்ணிலே வீசி அடித்தது வந்து தம்பிமார்க்கு கை வந்து விழுந்தான் துரியோதனன் கர்ணை விழித்து துஜாதனா என்ன ஆச்சுருந்தான் நாங்கள் இருபத்தஞ்சு பேர் இல்லைன்னா உன் கதை போச்சுருந்தான் அவன் அதன் கர்ணன் எழுந்தார் கர்ணன் வளைக்கிற பொழுது எல்லாரும் கர்ணன் வளைச்சுட்டான் வளச்சுட்டார் பா ஜோடி பொறுத்த நல்லா இருக்கும் கர்ணன் ஆ வளைச்சுட்டார் பக்கு பக்குனுக்கு தான் கர்ணனே கர்ணன் போட்டார் அந்த சபை அமைதி அடைந்தது யார் எழுந்திருந்த பாடில்லை அப்பொழுது அர்ஜுன பெருமாள் எழுந்துருகிறார் அவர் கேட்கிறார் அரசர்கள் வளைத்தாதான் தருவீர்களா அல்லது என்னை போல பிராமண வெள்ள உழைத்தாலும் பண்ணு தருவீர்கள் முதல்ல கேட்டுக்கிறார் கலை வலி அவருக்கே இந்த கண்ணியும் உரியள் என்றான் இளவரசர் யாரா இருந்தாலும் ஜாதி எடம் இல்ல வில்ல உழைப்பவனை பொண்ணு அதன் பிறகு அர்ஜுன பெருமாள் துரோணரை வணங்கினார் குருவனக்கும் வாழ்நல்ல முக்கியம் துரோணரை வணங்கி அந்த சாகசங்களை எல்லாம் செய்கிறார் இப்ப அர்ஜுனன் கவித்துல மால போடணும் இந்த அம்மாவுக்கு சந்தியாக வந்தது பிராமண வடிவத்தில் இருக்கிறாரு என்று அங்க கிருஷ்ணரை பார்க்கிறாங்க गीति रुमले पाळुम श्रीनिवास तिरुवरुळ तरुम नेसा श्री वेंकडेसा तिरुपदि रुमले पाळुम श्रीनिवास तिरुवरुळ तरुम नेसा श्री वेंकडेसा तिरुपदि ேயரை வா திருப்பதி திருமலை வாழும் ஸ்ரீவாசா திருவருள் தரும் நேசா ஸ்ரீ வெங்கடேசா திருப்பதி பல காலம் பிழையாடும் அலர் மேலும் அங்கையோடும் பல காலு விளையாடும் અલர் மேலு மங்கையூடும் அழகரும் அம்பலத்தில் அருள் தரவே வேண்டும் பல காலு விளையாடும் અલர் மேலு மங்கையூடும் அழகரும் அம்பலத்தில் அருள் தரவே வேண்டும் விலங்கிடும் இன்பம் தண்ணில் உலகம் ஜெயிக்க வேண்டும் விலங்கிடும் இன்பம் உலகம் ஜெயிக்க வேண்டும் திருப்பதி திருமலை வாழும் ஸ்ரீநீவாசா திருவருள் தரும் நேசா ஸ்ரீ வெங்கடேசா திருப்பதி மாலை போடுமா அவட்டார்ந்த மாலை போட்டாங்க அர்ஜுன்கள் தாம்பால தட்டினை கொண்டு வந்து அசுகிற மாதிரி கை நிறைய கண்ணாடி வடையில் அதில் பார்த்தாங்களா முகம் ராஜ கம்பீரம் தெரிந்தது அவரேதான் இவர் என்பது இந்த அம்மையார் சந்தேகம் இல்லாமல் புரிந்து கொண்டார்கள் அதன் பிறகு அர்ஜுனன் தைரியமா இந்த அம்மையாருடைய பாஞ்சாலி திருக்கரத்தை பிடித்து அண்ணா வாங்க புறப்படலாம் எல்லாரும் துரியோதனை வைர மற்ற ராஜாக்களை பார்த்தான் ராஜாக்களை பாஞ்சாலன் பெற்ற தெய்வ பாவையா இருக்கிற பாஞ்சாலி யாரோ ஒரு பிராமண பதர் வந்து கோடி கோடி அரசர்கள் அமர்ந்திருக்கிற பிரம்மாண்ட சபையிலே அழைத்து செல்லுகிறான் எழுத்து செல்லுகிறான் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்ற புறப்படுங்கள் அடியுங்கள் அவனை பெண்ணை எழுத்து என்று கட்டளை எடுக்கிறான் துரியோதனே செல்லிட்டார் எல்லாரும் சண்டைக்கு பொருட்டான் எல்லாரும் எப்படி பொறுப்பான் சண்டை கூட்டம் கூட்டம் கூட்டமா போர் போர் போர் என்று போர் முழக்கமிடுகிறார்கள் பாண்டவர்கள் நின்று பாஞ்சாலி தர்மர் பக்கத்தில் நிறுத்திட்டு அர்ஜுனன் திரும்பினார் பீமன் திரும்பினார் அர்ஜுனே வில்லில் பானத்தை பூட்டி சரையல் சரையல் சரியல் என்று அடித்து நொறுக்கிறார் பஞ்சு சிதற மாதிரி அரசர்கள் பீமஜேனன் கையில் ஆயுதம் இல்லை அவர் என்ன பண்ணினாரு ஒருவரு ஆள் தலையை கீழே தாழ்த்தி தாழ்த்தி ஒரே குத்து முத்து முத்துன்னு முத்துறார் ஒரு அடிக்கு மேலே மறு அடி காட்டுறாலே இல்லை புட்டி சல்லியனை பிடித்து அடித்தா இருப்பாருங்க என்ன அடித்தவன் வேறு யாரும் இல்லை இம்மா பிள்ளைதான் இம்மருகன் தான் தான் சொல்லியனே போனார் என் அட்ரெஸ் ஏமாமா சொல்றேன்னு பிடிச்சா மறுபடியும் தலையும் காலம் ஒன்னா வர்ற மாதிரி பந்து சுருட்டி வீசி அடித்தான் போய் தன்னுடைய நாட்டிலே தன் அரண்மனையிலே விழுந்தாரான் குதிரை இல்லாமல் தேர் இல்லாமல் பல்லக்கு இல்லாமல் ஒட்டகம் இல்லாமல் எவ்வளவு தூரம் பார்சல் பண்ணிக்கிறான்னா சந்தேகமே இல்லை வீம ஜீவனம் தான் அரசர்கள் அடிபட்டு ஓடுகிற காட்சியை பார்த்து துரியோதனம் சொன்னா அறிவு இருக்குதா போயும் போய் பிராமணங்கிட்டயா சண்டைக்கு போறது வென்றாலும் தோற்றாலும் வசைய அப்படின்னு அவன் கொஞ்சம் வாங்கிக்கிட்டு ஓடுறான் ஓடுற அத்தனை பேரையும் பகவான் கண்ணபரான் தடுத்து நிறுத்தி நில்லுப்பா என்ன ஆயிட்டுருது கல்யாணத்து போனீங்க ரொம்ப கவனிச்சுட்டோர பாஞ்சாலே என்டா வில்ல வளைத்தவனுக்கு பொண்ணுன்னு விளம்பரம் பண்ணான் யாரோ வில்ல வளைத்தான் சண்டைக்கு போலாமோ அப்படின்னு அவர் ரெண்டு போட்டு போட்டு அனுப்புனாராம் பாண்டவர்கள் பாஞ்சாலி அழைத்துக்கின்னு குலாலயன் இல்லம் சென்றார்கள் அங்கே வரவேற்று உபசரிக்கிறார்கள் மறுபடியும் பாஞ்சாலனுக்கு சந்தேகம் யாரோ பிராமணர் வந்து வெள்ளை வளைத்து அழைத்து சென்றாரே என்று அமைச்சர் பெருமக்கள் சொன்னார்கள் ஆயுதங்கள் உள்ள பேழையும் வேத சாஸ்திரங்கள் உள்ள பேழையும் ரெண்டு அனுப்புங்கோ குலாலயம் வீட்டில் தான் தங்கியிருக்கிறாங்களாம் ஆயுதங்கள் எடுத்துக்கிட்டால் அரசர்கள் பாண்டவர்கள் வேத சாஸ்திர நூல்கள் உள்ள பேழை எடுத்துக்கிட்டால் அவங்க பிராமணர்கள் அடையாளம் தெரிந்து கொள்ளலாம் அதன்படி அடையாளம் பாண்டவர் என்று தெரிந்தது வரவழைத்தார் பாஞ்சாலன் திருக்கல்யாண பேச்சு பேசுகிறார் தர்மர் சொன்னார் ஐந்து பேருமே உங்கள் மகளை திருக்கல்யாணம் செய்ய போகிறோம் மறுத்தார் பாஞ்சாலன் என் செல்வ சீமாட்டி தவ புதல்வியை ஐந்து பேரே திருக்கல்யாணம் செய்ய மாட்டேன் அந்த நேரத்தில் காவி காம்பர தண்டி கமண்டல ஜடாதாரியா விளங்கும்படியான வேதவியாச பகவான் வருகிறார் அவர் திருவடியிலே விழுந்து இவர் குறைபட்டுக் கொள்கிறார் என் மகள்மகள் என்று உரிமையோடு பேசுகிறாய் இவள் உண்மகளா போன பிறவிலே யார் எந்த வடிவத்தில் இருந்த அப்பதான் சொல்றாரு வியாதவியாச பகவான் போன பிறவி தொடர்பு உண்டி அந்த வரலாற்றை சொல்லுகிற எண்கள் பெருநாமனும் வாணவர்கே மொக்கல் எல் என்பவன் கேள்வனான பிறவியிலே இவள் நலன் மகளாக நலாயினி என்ற பெயரிலே வாழ்கிற பொழுது எப்பேற்பட்டி பெண்காட்ட பொழுதும் என்று மறுத்துக் கொண்டே இருந்தாள் அப்போ இந்திர சபையில் இந்த பெண்ணை பற்றி கேள்விப்பட்டி நாரதர் மூலமா சோதிப்பதற்காக மௌருக்கல்யர் என்ற துறவியை அனுப்பினார் அந்த வந்து பெண்காட்டார் நலன் அரசன் காற்ற ஆறு பெண் கேட்கறத பற்றி மகிழ்ச்சிங்க உங்கள் மகனுக்கா பேரனுக்கா பெண் எனக்குன்னார் அவர் ஐயா இளவரசர்கள் பெண் கேட்டே அவ சம்மதம் சொல்லல உங்களை கல்யாண மண்ணை மறுப்பா நான் சொல்லுறேன்னு தப்பா நினைக்காதீங்க அங்கே தோழி பெண்கள் சூழ விளையாடி கொண்டிருக்கிறாள் என் செல்வ மகள் அரண்மனையில் அந்த புறத்தில் அடையாளமாக ஒரு அரசாங்கம் சீல்பட்ட மோதிரம் கொடுத்துருக்கிறேன் யாரை பிடிக்கிறதோ குடும்பமாக கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அந்த மோதிரத்தை ஒன்னா வாங்கினாங்கோ மகளுக்கு சம்மதம்னா எனக்கு சம்மதம் இந்த சாமியார் என்ன பண்ணார் அந்தபுரம் போற பொழுது தேவியந்திரனை கூப்பிட்டார் உச்சசிரமம் என்ற குதிரையை வாங்கினார் அது மேலே உக்காந்துக்கினார் மன்மதா வனகன் சுவாமி தோற்றத்தை வாங்கிட்டார் குபேராசாமி குபேரன் கிட்ட இருந்து பட்டாடைகள் நகை அலங்காரம் குதிரை மேல சவாரி செய்து குதிரை மேல வந்து நின்றார் இந்த காட்சி இளவரசி பார்த்தாங்க அடடடா என்னே அழகு என்று வியந்து பார்க்கிறார்கள் சிந்தைய புகுந்து இந்த சுந்தரம் யாரடி கந்த பூகு சிந்தி கஜையும் அழகம் இந்த சுந்தரன் யாரி செந்தமிழ் பூமா பூண்டு செந்தில்வேல் கையில் பூண்டு செந்தமிழ் பூமா பூண்டு செந்தில்வேல் கையில் தோகை தை மயில் மேல் வரும் சுந்தரிவர் are ni and madanno ale di indire devantano and madanno ale di indire devantano nandam bundan naran துஜக்மில்லை கரியமால் என்பது து런சிவபரேயே கீவன் ஓமாரவேன ரடி செந்தில் கந்த நாயகன் என்ற சிந்தயகத் பூமுंदरे சிந்தி கஞ்சிடும் மாற கந்தன் தில் கந்த நாயகன் யாရင်ட அழகன் என்று தோழி பெண்களை பார்த்து ஆச்சரியமாக பேசுகிறார்கள் இளவரசு அம்மா நீங்கள் இதுவரை யாரையும் பார்த்து இப்படி சொன்னதில்லை உங்களுக்கு விருப்பமானால் மோஜரத்தை கொடுங்கன்னு வாங்கி வந்து குதிரை மேலே இருக்கிற சுவாமிகிட்டே கொடுத்துட்றாங்க இவர் திரும்பி வந்து ராஜா கிட்ட கொடுக்குறார் அரசரே ஒரே ஆச்சரியம் சரியர் நகல் விருப்பம் எதுவோ அது எனக்கு விருப்பமே என்று திருக்கல்யாணம் ஏற்பாட்டு செய்கிறார் திருமண மேடையிலே வயசான சொந்த தோற்றத்தில் உட்காந்துங்கிறார் ராஜா கட்ட மோஜனத்தை கொண்டு வந்து கொடுக்கிற பொழுது பழைய வடிவம் அதனால சொந்த வடிவத்தில் அமர்ந்திருக்கிற பொழுது செடிகளே மனமேடையிலே அமர்ந்திருக்கிறது யார்டி மாப்பிள்ளைக்கு தாத்தாவான் இளவரசு இல்லம் அவர்தான் எல்லாரும் பேசுகிறாங்க அப்பா என்று அழுதி மயக்கம் போட்டு விழுகிறார்கள் நலாயினி ஓடி வந்தார் தகப்பனார் என்னம்மா என்ன ஆயிட்டுது அப்பா அந்த அன்று நான் பார்த்தது இவரே இல்லை அவர் அழகான வெள்ளை குதிரை மேலே கம்பீரமா ஒரு நாட்டு இளவரசனை போலேதடி அழகா வந்தார் குபேர் கிட்ட நகையையும் இந்த குதிரையும் வாங்கி கொண்டு வருகிற பொழுது என்னை விரும்பி மோதிரத்து கொடுத்து சொந்த வடிவத்தில் இருக்கிற பொழுது அவமானப்படுத்துகிறாயே இத்தனை தேசத்து ராஜாக்கள் வந்து அமர்ந்திருக்கிறார்கள் என்னை அவமானப்படுத்துறது முடிவு தப்ப அவர் பண்ணிட்டு அந்த கோபடுற சுவாமி கோபப்படாதீர்கள் உங்களையே திருக்கல்யாணம் செது கொள்ளுகிறேன் என்று அவர்கள் மனதை மாற்றிக்கொண்டார்கள் நாம் விரும்புவதை கிடைக்கவில்லையானால் கிடைக்கிறதத்தான் விரும்பி கொள்ள வேண்டும் என்பது இந்த இடத்திலே கருத்து சாமியார் என்ன பண்ணார் முதல் சாதனை அம்மா ஏத்துக்கிட்டாங்க இரண்டாவது சாதனை மாமனாரை பார்த்து சொல்கிறார் நிலமகாராஜா கிட்ட நான் போய் தவஞ்செய்திட்டு வந்து பிறகு உன் மகளோட வாழ்கிறனர் ஏற்கனவே வாயில் ஒரு பல்லு இல்லை எழுபது எண்பதையும் தாண்டி தொண்ணூறு வயசையும் தாண்டி இருக்கிறது காடு வாவான்றது வீடு போபோன்றது தாடையெல்லாம் ஒட்டி நிற்குது கண்ணம் எல்லாம் குழுவிழந்திருக்கிறது இவர் சொல்கிறார் தவஞ்செய்துட்டு வந்து பிறகு உன் மகளோடு வாழ்கிறேன் காலம் இல்லை சுவாமி என்ன இது இது கேள்விப்பட்ட நலாயணி அம்மையார் சுவாமி நீங்கள் தவஞ்செய்ய போவதானால் நானும் கூட வருகிறேன் விளையாட்டா உடம்புல இருக்கிற நகையை பார்த்தாலே உன்னை எண்ணையும் கொண்டு போட்டு போடுவான் நீ வர்றது உண்மைன்னா நகையெல்லாம் கட்டி வச்சுட்டு மாங்கல்யத்தை தவிர தங்கம் வேறு எதுவும் இருக்கக்கூடாது நூல் சேலையோடு வா அங்கு வாய்க்காலோ பஞ்சனை வரப்போ தலையண்ணெயன்னு படுப்போம் அறுசுவையும் சாப்பாடு கிடைக்காது அரண்மனை சுகபோக வாழ்க்கை கிடைக்காது பரவாயில்ல சுவாமி பரவாயில்லு சுவாமி நீங்கள் இருக்கிற இடமே எனக்கு அரண்மனை மகாராணி அழுகிறார்கள் ஒரு பெரிய கூட இல்லை மண் பாத்திரங்களை எல்லாம் வைத்து உனக்கு என்னடி தலையெழுத்து எத்தனை தேசத்து ராஜாக்கள் போட்டி போட்டுக்கொண்டு வரிசையில் வந்து தவஞ்செய்து நின்றார்களே உன்னை திருக்கல்யாணம் செய்வதற்கு சாக கிடக்கிற கிழட்டி முனிவனை திருக்கல்யாணம் செய்து கொண்டு காட்டிலே போய் என்ன சுகத்தடி காணப்போகிறாய் இந்த பாத்திரங்களையாவது எடுத்துக்கொள் பாத்திரங்களை வாங்கறது கூட கணவனார் என்ன செல்வாரோன்னு அப்படி திரும்பி பார்த்தாங்களாம் அவர் வாங்கி வாங்கி ஜாட காட்டினாரான் சாமியார் வாங்கிட்டு ரெண்டு பேரும் வந்து ஒரு காட்டில் சேர்கிறார்கள் பர்ணகசாலை அமைக்கிறாரு அங்கே இருக்கிற மிருகங்கள் எல்லாம் பார்க்கிறது ஜோடி பொறுத்ததுன்னு சரி இல்லை இந்த ஆளு ஏதோ இந்த ராத்திரியில் மிருகங்கள் எல்லாம் காவலில் படுகிறது தான் சிங்கம் புலி கரடி ஓனாய் சென்னாய் பயங்கர வன விலங்குகள் யானைகள் மாமரங்களை தும்பிக்கையாலே தாழ்த்தி தாழ்த்தி மாங்காயெல்லாம் பறிச்சு வந்து போடுறது குரங்குகள்ரா தொண்டுக்தெய்தலனை கணவனுக்கு தொண்டி செய்வதன் மூலமாக பெண்கள் அதிக பலம் பெற்று விடுகிறார்கள் தவ மகிமை பெற்று விடுகிறார்கள் என்பதை மகாபாரதம் பல இடங்களிலே சுட்டி காட்டுகிறது அதே மாதிரி தொண்டு பண்றாங்க காலையில் ஒரு நாள் மலர் பறித்து வந்து வைக்கிறாங்க தெரியாமல் கூந்தல் பட்டுட்டது மலர் மேல ஈர கூந்தல் பரிசுத்த மலர் மேல அசுத்த கூந்தல் படும்படியா அலட்சியமா இருந்ததுனால அடுத்த பிறவியிலே மாற்றான ஒருவன் இந்த பரிசுத்த கூந்தலை பிடித்து ராஜ்யசபைக்கு இழுத்து சல்லட்டும் என்று பயங்கர சாபத்தை கொடுத்தார் வேறொரு நாள் திடீர்னு ராத்திரிலே அவர் ஆள் காணாமையே மறைகிறார் என்ன பண்றா பார்க்கலாம் ஊழிஞ்சு சனியும் போறாளா அந்தமா தேடுறாங்களா பல மணி தேடின பிறகு எதிரில் வந்து நிக்கிறார் என்ன ஒழிந்துட்டது பார்த்தியா இல்லை சுவாமி அடியன் அப்படி நினைக்கவில்லை இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் சொல்ல முடியாது துன்பத்தை கொடுக்கிறவர் இன்பத்தை கொடுத்த பாடில்லை திருக்கல்யாண ஆனா முதல் இரவு என்று ஒன்று வைப்பார்களே அந்த இன்பமே கிடையாது துன்பத்தை மட்டும்தான் கொடுக்கிறார் அந்த தாங்கிக்கிறாங்க ஒரு நாள் அந்த அம்மையார் மலர் வரைக்கிற இடத்துல போய் மாற்று அரசனை போலேட் தவறுதலா நடந்து என்னை தீண்டாதீர்கள் என்னை தீண்டாதீர்கள் பின்பக்கமே போறாங்க ராஜாக்கள் வந்து பெண் கேட்ட பேரை மறுத்து விட்டு சாக கிடக்கிற முடிவனை திருக்கல்யாணம் செய்து என்ன சுகம் காணப்போகிறாய் பேசாமல் என்னோடு குதிரை மேல் வந்துவிடு உன்னை மகாராணியாக வாழ்விக்கிறேன் ஐயா சென்று விடுங்கள் மாற்றான் மனவிடத்திலே பேசுகிற வார்த்தையா இது கற்பை சுவரையாடினாலும் என்ன செய்து விட முடியும் முனிவனாலேன்னு துரத்தினே வந்தார் அந்த அம்மா மெல்லாக்க விழுந்துட்டாங்க முள் புதர் மேலே என்னை தீண்டி வீராயில் உம்மை தொழுநோய் தீண்டட்டும் என்று சபித்தார்கள் மீறி தீண்டினார் மனைவிதான்னு தொழுநோய் பிடித்துற்றது அதன் பிறகு கணவனார் என்று தெரிந்து இன்னும் சோதனை அதிகம் இன்னும் வேதனை அதிகம் தொண்டு அதிகம் வேற யார்னா இருந்தால் அந்த மாதிரிலாம் சோதனை பண்ணால் ஆழமான கிணரா பார்த்து தள்ளி விட்டுறாங்க அந்த கதையை விட்டு வீட்டில் போய் அரண் சோதிக்கு போறீங்க பெரிய பம்பா போயிடும் எத்தனை காட்டாலும் சோதனை மாறவில்லையே அந்த அம்மா சமாளிக்கிறாள் வேற ஒரு அழகான பெண்ணு கேட்கிறார் கமலவதனி என்ற பெண்ணை விரும்புறார் விரும்புகிற மாதிரி நடிக்கிறார் அந்த அம்மையார் அந்த பெண் வீட்டில் போய் தோண்டு செய்து அந்த பெண்ணையும் அவரோட சேர்த்து வைக்கிறாங்க அந்த பெண்ணை தொடாம இரவெல்லாம் மரத்தால் செய்த ஆசனத்தில் உட்கார்ந்து உபதேசம் செய்து விடைபெறுகிறார் சுவாமி நான் தவறான குடும்பத்தில் பறந்துட்டேன் அதனால் என்னை எந்த இளைஞனும் திருக்கல்யாணம் செய்யல பத்திரி பெண் ஆசை நிறைவேற்றினதாக கூடித் தழுவலாம் என்று எண்ணினேன் நீங்களும் என்னை தொடவில்லை அடுத்த பிறவி என்று ஒன்று இருந்தால் இறைவன் அவதாரங்கள் பல உண்டல்லவா ஒரு அவதாரத்தில் இறைவனுக்கு நான் தங்கையாக பறந்து சுத்த வீரனுக்கு நான் மனைவியாகி ஒரு சுத்த வீரனை பிள்ளையாகப் வேண்டும் என்று மூன்று வரம் கேட்கிறார்கள் அப்படியே வரம் தந்து விடைபெறுகிறார் மௌர்கல்யர் அந்த கமலவதனை என்ற பெண்மணிதான் அடுத்த பிறவியிலே சுபத்திரையாக வந்து இறைவனுக்கு தங்கையாக அர்ஜுனனை திருக்கல்யாணம் செய்து வீர அபிமன்னனை திருமகனாக பெறுகிறார்கள் மனவிடத்திலே அந்த பெண் சுகம் கொடுக்கல என்னை எட்டி எட்டி உதைத்தானும் மாற்றி சொல்றார் போனார் தன் சொந்த வடிவத்தை கொடுத்து வாழத் தொடங்கினார் அந்த நேரத்தில் போகிற பொழுது மழை அதிகமாக வர்ற மாதிரி இருந்ததுனால வேகமாக போறாங்க மாண்டவையர் என்ற ஒரு கழிவிலே ஏற்றி வைத்திருந்த ஒரு உடம்பு மேலே கூடப்பட்டு அவர் சபிக்கிறார் கிழற்றி கணவனுக்காக நோய் பிடித்த எனக்கு துன்பத்தை தந்தாய் அவன் மாங்கல்யம் பொழுது விடுவதற்குள்ளாக அருந்து போகட்டும் அந்தமையார் கெஞ்சி கூத்தாடினாங்க அவர் மனம் மாறல பதிவிரதா சிறுவன்மணியாக நான் வாழ்ந்தது உண்மையானால் சூரியனை வராமல் போகட்டும் பொழுது விடியாமல் போகட்டும் என்று சபித்தார்கள் ஏழு நாள் சூரியன் வரல அதன்படி அந்த தெய்வங்களெல்லாம் மம்மூர்த்தி தேவடெல்லாம் வருகை தந்து அம்மா உன் சுயநலக்காரியா இருக்கிறே உன் ஒருத்திக்காக உலகம் இருட்டி கிடப்பதா என்று கேட்க என் கணவனார் எனக்கு உலகம் என்று அந்த அம்மையார் பேசுகிற பொழுது மாண்டு சாபத்தை மாற்றும்படியாக விமோச்சனம் செய்து மறைந்திருந்த சூரியன் வெளியே வந்தான் சூரியனே ஒரு பெண் பேச்சை கேட்டு நின்றுட்டான்னா கணவனுக்கு தொண்டி செய்வது எவ்வளவு பலன் என்று இந்த இடத்திலே தாய்மார்கள் பகுதி கவனிக்க வேண்டும் அதன் பிறகு இந்த முனிவர் சொந்த வடிவத்தை எடுத்து வாழ்கிறார் அந்த அம்மையாரோட உடல் ரீதியாக ஈடு கொடுத்து வாழ முடியவில்லை அதனாலே இவர் திடீர் என்று மரமானார் அந்த அம்மா குடியா சுத்தாங்களாம் அவர் மலையானார் அருவியா ஓடி வருகிறார்கள் திடீரென்று மாயமா மறைந்து விண்ணுலகம் போனார் அந்தமையாறு ஆற்றங்கரையோரன் என்று அழுகிறார்கள் அந்த அழுகண்ணீர் ஆற்றிலே விழுந்து தாமரியா புன்தாமரியா மிதந்தது தெய்வந்திரன் காட்டான் பெண்ணை பற்றி சொன்னார்கள் இந்திரனே அழைத்துக் கொண்டு போய் மௌரி கல்யர்கிட்ட விடுகிறான் சுவாமி இப்படி திடீர் என்று நீங்கள் வரலாமா என்று நியாயம் கேட்கிறார்கள் பெண்ணே நான் உன்னோடு உடம்பு கூடி வாழ்வதற்காக வரவில்லை சோதிக்க வந்தேன் நீ வெற்றி பெற்று விட்டாய் உன் பெருமை உலகம் அறிந்தது நான் வந்த வேலை முடிந்தது உனக்கு அந்த சுகம் வேண்டுமானால் கணவன் போண்டுமானால் இல்லற வாழ்க்கை வேண்டுமானால் இறைவன் சுவபெருமானை குறித்து தவஞ்சை என இந்திர சேனை என்ற ஒரு வடிவத்தை எடுத்து இந்த அம்மையார் தவஞ்செய்கிறார்கள் சுந்தக்காரர் இறைவன் அந்த பஞ்சாட்சிர மந்திரத்தை ஓய்வில்லாமல் செல்லுகிறார்கள் தெய்வியந்திரன் வந்தார் அம்மா ஒரு சோதனை சீக்கிரமா வரமாட்டார் ஆண்டவனை நேரில் காட்டுற வாங்கணும்னு கையில மலையே ஆட்சி போய் அது ஒரு பாருங்க சுவாமி கோவம் வந்தது இவ்வளவு தூரம் ஆட்சி வந்தவன் கையை சுட்டி காட்டுறானேன்னு எட்டி விட்டார் ஒரு இந்தர்னே இந்த அம்மாவும் சேர்ந்து வந்து விழுந்தாங்க மறுபடியும் தவைய சிவன் காட்சி தருகிறார் பதற்றத்தில பதிர்ந்தேகி பதிர்ந்தேகி பதிர்ந்தேகி பதிர்ந்தேகி பதிர்ந்தே கணவன் வேண்டும் கணவன் வேண்டும் ஐந்து முறை காட்டுறாங்களாம் ஆண்டவன் கிட்ட கர்வப்பட்ட இந்திரனோட ஏற்கனவே கைது செய்யப்பட்டவர்கள் நான்கு பேர் இந்த ஐந்து தேவாம்சங்களை தாங்கிய என்னுடைய சிவாம்சம் தாங்கிய பாண்டவர்களாக அடுத்த பிறவியிலே உனக்கு கணவன்மார்களாக வருவார்கள் என்று சிவவாக்கியம் அந்த காரணத்தினாலேதான் பாண்டவர் ஐந்து பேரும் பெண் காட்டார்கள் என்ற நலாயினி சரித்திரத்தை சுருக்கமாக வேகமாக வியாசர் சொல்லி முடித்தார் பாஞ்சாளன் குழப்பமடைந்திருந்தவன் தெளிவடைந்தான் ஐந்து பேருக்கும் தெருக்கல்யாணத்தை செய்து முடிக்கிறான் பாஞ்சால தேசத்திலேயே பாண்டவர்கள் தங்கி சுகமாக வாழ்ந்தார்கள்